ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு டச்சு கரையோர பகுதிகளை பெருவெள்ளம் தாக்கியதில் இருபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ நாடகம் முதல் லண்டனில் அரங்கேறியது இதே போல ஆயிரத்தி ஆண்டு சேக்ஸ்பியரின் த டெம்பெஸ்ட் நாடகம் முதல் லண்டனில் அரங்கேறியது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 உலக புகழ்பெற்ற புகைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீனாவின் மஞ்சூரியா என்ற சீனாவின் சீன கப்பல் வெடித்து மூழ்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொர்டிகோ தேசியவாதிகள் அமெரிக்க தலைவர் ஹாரி ட்ரூமனை கொலை செய்ய எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு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 பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி ராகவசாமி புதுச்சேரி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நரேந்திர தபோல்கர் இந்திய எழுத்தாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிம் குக் அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீதா அம்பானி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கேப்டன் மயூரன் விடுதலை புலிகள் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஐஸ்வர்யா ராய் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு விவிஎஸ் லக்ஷ்மண் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மஞ்சு வாரியர் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பென் பாக்லே அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலியானா டி க்ரூஸ் இந்திய நடிகை